வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக தமிழ்நாட்டிலிருந்து அப்பகுட்டி ஆசைகளை அடக்க வேண்டியது அவசியமில்லை அவற்றை சீரமைப்பதுதான் முக்கியம் ஆம் ஆசைகளை அடக்க வேண்டியது அவசியமில்லை அவற்றை சீரமைப்பதுதான் முக்கியம் என்கிறார் சாக்ரட்டிஸ் நன்றி வணக்கம்